தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்றாவதாக திகழ்பவர் இளையான்குடி மாறனாயினார் அவரை பற்றி இவங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் இளையான்குடி எனும் ஊரில் வேளாளர் குடத்தில் ஆவணி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மாறனார் ஆவார் வேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் அதனால் விவசாயம் இவரது தொழிலாகும் விவசாயத்தினால் அவ்வூரில் செல்வந்தராக தெரிந்து வந்தார் அடியார்களின் வழிபாட்டை மேற்கொண்டவர் அதனால் சிவனடியார்கள் வரவேற்று அவர்கள் உபசரிப்பதை பெரும் அருள் செல்வமாக கருதினார் அடியார்கள் எவர் எவர் வந்தாலும் அவர்களை போற்றி உபசரித்து வந்தவர் மாறினார் ஆவார் செல்வந்தராக வாழும் காலத்தில் மட்டுமல்லாமல் வறுமையுற்று வாழும் காலத்திலும் சிவனடியாரை போற்றுபவர் மாறனார் என்பதை உலகுக்கு உணர்த்த எண்ணினார் இறைவனான சிவபெருமான் சிவபெருமான் தனது திருவருள் சோதனையால் மாரனாரின் செல்வம் அனைத்தும் குறைந்து போகும்படி செய்தார் ஒருநாள் இறைவன் வயதான சிவனடியார் உருவம் தாங்கி மாரனாரின் வந்த வந்தார் அப்போது இரவு நேரம் மழைவேறு கொண்டிருந்தது மாரனாரின் வீட்டிலே உணவோ பொருளோ எதுவும் இல்லை இருந்தாலும் நள்ளிரில் தன் வீடு தேடி வந்த அடியாரை வரவேற்றார் மாறினார் தனது மனைவிடம் சென்று வந்திருக்கும் சிவனையடையிற்கு விருந்தளிக்க வேண்டுமே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றார் வருத்தத்துடன் இதை கேட்ட அவரது மனைவி இன்று பகலில் வயலில் நெல் விதைத்தோம் அல்லவா அதனை எல்லாம் கூட்டி வாருங்கள் என்றால் அவரது மனைவி கூறியதுக்கேற்ப மழை மழை பெய்து கொண்டிருக்கும் நள்ளிரவில் இருட்டில் தட்டு தடுமாறிச் சென்று மழைநீரில் மிதந்த நெல்மணிகளை எல்லாம் பொறிக்கி எடுத்து சேகரித்து கூடையில் அள்ளி வந்தார் மாறினார் அடுப்பு எரிக்க பிறகு இல்லாததால் வீட்டுக் இருந்த வரிச்சு கொம்புகளை முறித்து வைத்து அடுப்பை மூட்டி அந்த விதைய நெல்லை அந்த நேரத்தில் வறுத்து பின்னர் உரலில் இட்டு அரிசி ஆக்கினால் அவரது மனைவியார் காய்கறி ஆக்க மாறினார் கொள்ளைப்புறம் சென்று அப்போதுதான் காய்க்க துவங்கிய பிஞ்சு காய்களை பறித்து வந்து உணவை தயாரித்து முடித்தார்கள் கணவன் மனைவி இருவரும் உணவு தயாராகும் வரை சிவனடியார் படுத்து தூங்கி கொண்டிருந்தார் மாறினார் அவர் அருகே சென்று சாப்பாடு தயாராகிவிட்டது எழுந்திருங்கள் ஐயா என்று தொட்டு எழுப்பினார் அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது சிவனடியாரைப் போல படுத்துருங்கிய சிவனடியார் எழும்போது சிவப்பெருமனாக தோன்றி மாறனாருக்கு அவர் மனைவிக்கும் காட்சி தந்து இவர்களது சிவத்தொண்டை உலகுக்கு உணர்த்தினார் இதன் மூலம் மாறனர் இளையான்குடி மாற நாயனார் என அழைக்கப்பட்டார் இவரது வரலாறு மூலம் விருந்தோப்பனின் நிறம் புலனாகிறது அதனால் நாம் வீடு தேடி வருபவர்கள் வருபவர்களை அன்பாக உபசரிப்போம் அவர்களுக்கு உணவு அளித்து மகிழ்வோம் இது நாம் சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டாகக் கருவோம் மேலும் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்கள் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்